ம் பிரித்தய தோத்திரவேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா கீதாஹே நம மன பிரசமம்சுரித்தனிய மனதா செய்ய வேண்டிய தவத்தை பற்றி भगवान இங்கே உபதேசிப்பதை நாம் படித்து கொண்டிருக்கிறோம் மனசில் எப்போவுமே ஒரு அமைதி இருக்கணும் தூய்மை தூய்மைன்னா என்ன வள்ளுவர் சொன்ன மாதிரி இந்த பொறாமை இல்லாமல் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் பிறருடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படாமல் இருக்கிறது தூய்மை பேராசையோடு இல்லாமல் இருக்கிறது தான் தூய்மை கோபப்படுறது இல்லாமல் இருக்கிறது தான் மனத்தூய்மை கடுமையான சொற்களை சொல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு மனநிலை தான் தூய்மை இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பல முறை இருந்தாலும் சிந்திக்கிறோம் சௌமியம் அப்படின்னா எப்பவுமே அகம் நோக்கி அமைதியாக இருக்கிறது புறம் நோக்கி விவகாரங்களை பண்ணி அமைதியின்மையை உருவாக்கி கொள்வதற்கு பதிலாக அகநோக்குடையவர்களாக இருந்து மன அமைதியை வளர்த்து கொள்ளுதல் அதுதான் சௌமியத்துவம்னு பார்த்தோம் அடுத்தது மெளனம் எண்ணங்களையெல்லாம் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறது சொற்களில் நாம் பேசுகிற சொற்களில் கட்டுப்பாடு இருக்கணும்னா எண்ணங்கள்லேயும் கட்டுப்பாடு அதுதான் மௌனம்னு பார்த்தோம் அப்புறம் ஆத்ம விநிகிரகா ஆத்ம விநிகிரகான்னு நன்றாகவே ஒருமுகப்படுத்துறது ஆனா இங்க எல்லாமே பொதுவா புலநடக்கம் மனத்துல எண்ணங்களை கட்டுப்படுத்துறது ஆழ்ந்து தியானம் பண்றது மனசை ஒருமுகப்படுத்துறது அதுக்கு பேர் தான் ஆத்ம விநிகிரகா அமைதியை வளர்க்கிறது தான் எல்லாமே இந்த தவம் இதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் இறைவனிடத்துல பிரார்த்தனை பண்ணி நல்லவங்களோட பழகி முயற்சியை பண்ணினா தான் இதெல்லாம் கிடைக்கும் வெறுமன சொல்லிக்கொண்டே இருந்தா போராது நமக்கு இந்த புறநோக்க வந்து நாமளாக விரும்பி தடுத்து உயர்ந்த லட்சியத்தை அடையணும்னா நம்ம அதுக்கு முயற்சி பண்ணணும் இந்த காலத்தில் எல்லாருமே பெரிய படிப்பு படிக்கணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அது தவறாக நான் சொல்லலை ஆனால் மன அமைதியை இழக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த ஆசைகளும் எதிர் குற்றம் இல்லை ஆனால் அது அறவழியில் இருக்கணும் மன அமைதியை கெடுத்துக்கூடியதாக இருக்கக்கூடாது அது மாதிரி இங்கேயும் உழைக்கணும் மன அமைதிக்குன்னு நம்ம நேரடியாக உழைச்சோம்னால் நிச்சயமாக கிடைக்கும் நாம் மறைமுகமான வழியில் மன அமைதியை தேடுறோம் மறைமுகம்னா என்ன பொருளாலையும் கல்வி உலகியல் கல்வியாலையும் பதவிகளாலும் நாம் மன அமைதியை தேடுறோம் ஆனால் அது வராது மன அமைதிக்காக நேரடியாக உழைச்சோம்னால் தவம் செய்தோமானால் நிச்சயமாக கிடைச்சிடும் உண்மையிலே சொல்லப்போனால் மன அமைதி மன தூய்மை எல்லாம் பணத்தாலேயே சம்பாதிக்கவே முடியாது அதுக்காக நான் பணம் வேண்டான்னு சொல்லலை அதை கவனமாக புரிஞ்சிக்கணும் அதால் சம்பாதிக்கவே முடியவே முடியாது அதனால் மன அமைதியை சம்பாதிச்சுட்டா நம்ம நல்ல காரியங்களை செஞ்சால் பொருள் தானாக வந்துவிடும் என்பதை எல்லோரும் நன்றாக சிந்தித்து ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் ஆஹா ஆத்ம விநிகிரகா ஆத்மனா இந்த இடத்துல உடம்பு மனசு புத்தி எல்லாமே ஆத்மாங்கிற சொல்லால் சொல்லப்படுகிறது தூய உணர்வு ஆத்மாங்கிற அர்த்தத்தில் சொல்லலை ஜீத்மா பரமாத்மாங்கிற அர்த்தத்துல சொல்லல இங்க உடம்பு மனசெல்லாம் நன்றாக விசேஷ நிகிரகா நிகிரகான்னா கட்டுப்படுத்துறது நெறிப்படுத்துறது முறைப்படுத்துறது ஒழுங்குபடுத்துறது செம்மைப்படுத்துறதுன்னு அர்த்தம் அத நன்றாக சிறப்பாக தெய்வீக சக்தியோடு ஆழ்ந்த ஆர்வத்தோடு நாம் விடைவிடாமல் செய்யணும் அதுக்காகத்தான் இறைவன் இந்த உடலை கொடுத்திருக்கிறார் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் இந்த குறுகிய கால வாழ்க்கைக்குள் நாம் எதை ஈட்ட வேண்டுமோ உண்மையில் அதை ஈட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை வளர்த்துக்கொண்டால் எந்த எண்ணத்தை வளர்த்து கொண்டு அதன்படி நாம் வாழ்ந்தோமேயானால் வருங்கால தலைமுறைகள் நம்மை காட்டிலும் சிறப்பான ஒரு உண்மையான அமைதியை ஆனந்தத்தை அவர்கள் உணர்வார்கள் பொருளாதார வளர்ச்சியோ உடம்பை சௌகரியப்படுத்திக் கொள்ளக்கூடிய வளர்ச்சியோ உண்மையில் சமுதாயத்திற்கு நன்மை செய்யுமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்தது பாவ சம்சுத்திஹி பாவ சம்சுத்திஹி அப்படின்னு சொன்னா மற்றவங்களோட நாம பேசி காரியங்கள் எல்லாம் பண்ற போது நம்ம மனசுக்குள்ள ஒரு வஞ்சனை இல்லாத ஒரு குணம் எல்லாருக்கும் நல்லது செய்யணுங்கிற தூய்மையோடு இருக்கணும் அதாவது ஹானஸ்டா இருக்கிறது பெருந்தன்மையோட நடந்துக்கிறது இந்த போலி வேஷம் போடாமல் இருக்கிறது அது மாதிரி எண்ணம் தான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் மனசுல நல்ல எண்ணத்தோட எப்படியாவது இவங்களை ஏமாத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம எல்லாருக்கும் நல்லது செய்யணும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருக்கும் உதவி செய்யணும் நம்ம சார்ந்திருக்கிற சமூகத்துக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த எண்ணத்துக்கு தான் இங்க பாவ சம்சுத்திகி ஆதிசங்கரர் சொல்லுகிறார் பறைஹி விவகார காலே அமாயாவித்வம் பாவ சம்சுத்திகி அமாயாவித்துவம்னு சொன்னால் வஞ்சனை இல்லாமல் ஒரு மனசில் வேற ஒரு எண்ணத்தை வைத்து கொண்டு அவர்கள்ட்ட பேசுறது அவங்க அந்த பக்கம் போன உடனே அவங்கள பற்றிலாம் நிந்தனை பண்ணுறது அந்த மாதிரி எண்ணம் இல்லாமல் இருக்கணும் இது மனதால் செய்ய வேண்டிய தவம் அவங்களுக்கு முன்னால் அவங்கள மரியாதையாக பேசுவோம் வாங்க போங்கன்னு அந்த பக்கம் போன உடனே அவன் இவன்லாம் பேசுறது அதெல்லாம் தான் மோசமான குணம்னு இங்கே சொல்லியிருக்கிறது ஆஹா அதுக்கு நேர்மாறான எப்போவுமே உண்மையிலேயே தூய்மையான அன்போட மரியாதையோட சொல்லணும் பேசணும் சிந்திக்கணும் அதுதான் பாவசம்சுத்திஹி இது ஏதத்து மனப்பிரசாதம் சௌமியத்துவம் மௌனம் ஆத்ம விநிகிரகா பாவசம்சுத்தி என்ற இந்த ஐந்து குணங்கள்தான் மனதால் செய்யப்படும் தவம் தப்போ மானச முச்சியத்தே மனதால் செய்ய வேண்டிய தவம் தவம்னா முயற்சி பண்ணி இந்த குணங்களை வளர்க்கணும் இதுதான் நம்முடைய பிறவியின் நோக்கம் என்கின்ற எண்ணத்தோடு செயல்படணும் ஆகவே அது தவம் என்று உபதேசிக்கிறார் பகவான் இந்த ஸ்லோகத்தில் தொடர்ந்து நாம் நாளைக்கு படிப்போம் மனப்பிரசாத சௌமியாத்ம விநிகிரக பாவசம் சுத்திரித்யே துணி பரிபூர்ணமான மனமார்ந்த கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பகவத்கீதை அருளுரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு ஏழு பூஜ்ஜியம் மூன்று ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் அறிவும்